ரிபுகிதை முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் இந்நூல் மகிமை உரைக்கும் அத்தியாயம் சகல வித நூல்களிலும் சாரமாகி சாரங்கள் அனைத்துக்கும் சாரமாகி மிகவும் மகா ரகசியமாய்மேவுதற்கு மெத்தவுமே அரிதான இந்த நூலின் மகிமைதனை முடிவான உறுதியோடு மயக்கமர மதிக்கும் வண்ணம் இங்கு சொல்வாம் தகைமை மிகும் இந்நூலை தவிர்ந்திடாமல் தற்பரனாய் எப்போதும் அபியாசிப்பாய் அகமென்றும் சன் மாற்றம் ஐயம் இல்லை அகமென்றும் சின்மாத்திரம் ஐயம் இல்லை அகமென்றும் சுகமாத்தம் ஐயம் இல்லை அகமென்றும் சுத்த பரம் ஐயம் இல்லை அகமென்றும் பரிபூர்ண மையம் இல்லை அகமென்றும் பராப்பரமே ஐயம் இல்லை அகமென்றும் பரமசிவ மையம் இல்லை அகமென்றும் பரபிரம்மம் ஐயம் இல்லை திகழ்வதுவும் பரபிரம்மம் ஐயம் இல்லை திகழாதும் பரபிரம்மம் ஐயம் இல்லை நிழிலமுமே பரபிரம்மம் ஐயம் இல்லை நீ நானும் பரபிரம்மம் ஐயம் இல்லை சகலமுமே பரபிரம்மம் ஐயம் இல்லை சதசத்தும் பரபிரம்மம் ஐயம் இல்லை அகிலமுமே பரபிரம்மம் ஐயம் இல்லை அகமந்த பரபிரம்மம் ஐயம் இல்லை சர்வமுமே ஆத்மாவுக்கபின சன்மாத்திர பரபிரம்மஸ்வரூபமேயாம் பிரம்மமதே ஆத்மாவாம் ஆத்மாதானே பேதமில்லா பரபிரம்மஸ்வரூபமாகும் நிர்மலமாய் நிறைவுற்ற ஆத்மாவுக்கு நிகில பரிபூரணமாம் பிரம்மத்துக்கும் ஒரு சிறிதும் பேதமில்லை இரண்டும் ஒன்றே உணர் உருவாம் சிவனானை உரைத்ததுமை நாமம் உருயாவையுமே பிரம்ம என்றும் நாம் அந்த என்றும் கேமமுர செப்பியம் தன்னில் சிறிதேனும் சங்க இல்லை சத்தி அந்த கடந்தெங்கும் நிறைந்து தத்துவமாம் சிவனானை உண்மை சொன்னோம் ஆம் அளவென் அரைந்தவனம் மதி திருடமாய் நிச்சய இப்பாய் சராசரமாய் தொற்றியிடும் தொற்றம் எல்லாம் சண்மயமாம் பரபிரம்ம ஸ்வரூபம் என்றும் புராதனமாம் அச்சுரூபம் நானே என்றும் பூரணமாய் நிச்சயம் எங்கடைந்தே அத்தால் பிராமமுரா விகல்பங்கள் அனைத்தும் நீக்கி விகல்பமில் ஆவிமல பரபோதம் பெற்று இராமயமாம் நிச்சலமாய் நின் இடை நீ நிலைத்து நிற்பாய் நின்னிடையே நிச்சலமாய் நிலைத்து நிற்கும் நிலைமை இதே நிமல பரமோட்சமாகும் தன்னிடையே தானாக தனித்திடாமல் தரங்கமெனச்சலிப்பதுவே பந்தமாகும் முன்னியிடில் ஒரு ரூபாய் முன்னை என்று உழைவு தரும் காரணம் ஓரணுவும் இல்லை தன் ஏனே ஆதலினால் நீ எப்போதும் தன்னிடையே தானாக தனித்து நிற்பாய் தன்னிடையே தானாக தனிப்பதற்கு தன கையல் போல் தோற்றியிடும் தோற்றம் எல்லாம் அந்நியமாய் ஒரு காலும் இல்லை என்றும் அகிலமுமே ஆத்மாவா மகமே என்றும் பின்னமில்லா கண்டபற நிச்சயத்தை பெறுவதுவே காரண மா மாதலாலே பன்னியவார கண்டபற நிச்சயத்தை பற்றியதால் பகப்பற்ற பரமேயாவாய் நின் உருவாம் ஆத்மாவு கையலே இல்லை நிக்கிலமும் நின் ஆத்மாவே நிச்சயந்தான் பன்னு பல சாஸ்திரமும் ஆலோசித்து பரமார்த்த உறுதியீதே அன்ன சிவன் உபய தொட்டே அருகின்றோம் ஐயமெலா உறுதி சொன்ன குரு உபய பாதம் தொட்டே சொல்கின்றோம் ஸ்ருதி மூடி உறுதியீதே நாவினடை காய்ந்த பர சதனை ஏந்தி நவிழ்கின்றோம் நவின்றதில் ஓரையம் இல்லை மேவிய கண்ட பர நிச்சயந்தான் மெய்ஞானி யா வருமே பெரும் பேராகும் பாவன நே ஆதலினால் நீ எப்போதும் பகுப்பற்ற கண்ட பற நிச்சயத்தை ஓவலுற உற்றதனால் பரமேயாகி ஓமயிலா ஆனந்தம் பொருந்தி வாழ்வாய் நிச்சயமாம் நிச்சயமே கண்டானந்த நிலைமை பெற நிகரற்ற கேதுவாகும் உச்சமதாம் நிச்சயமே செய்ய செய்ய உலக முதல் துவைதத்தின் தோற்றம் நீங்கும் துச்சமதாம் துவைதத்தின் தோற்றம் நீங்கேர் துகளற்ற ஆனந்தம் சுயமாய் தோன்றும் அச்சமிலா நிச்சயமே செய்திங்கத்தால் அகண்டபரமானம் அடைந்து வாழ்வாய் சந்நயமா பரபிரம்மஸ்வரூபனியே சலனமிள பரமஸ்வீ சின்மயம் பரபிரஸ்வீச்சிந்த பரமஸ்வீ புன்மயூரா பரபிரம்மஸ்வணீ பூரண மாம் பரமஸ்வணீ தன்மய மாம் பரபிரம்மஸ்வணீ தடையற்ற பரபிரமஸ்வணீ நனியுமாரகிய மாம் இவ்வ நமக்கீசன்னவின்றபடி நவிழலுற்றோம் முனிவரனே மொழிந்ததிலோ றையம் இல்லை மூன்று தரம் சத்தியமாய் மொழிகின்றோம் யாம் அந்யமில்லா கண்டபர நிச்சயத்தைதம் ஆதரவாய் அபியாசித்தே புனிதமதாம் பரபிரம்மஸ்வரூபமாக பூரணமாம் ஆனந்தம் பொருந்தி வாழ்வாய் தேவதைகள் முனிவரர்கள் யோகி கற்கும் தெரிய அரிதான நிர்ணயத்தை பாவனமாம் பரமசிவன்யம கூரைத்த பரிசாக நிதாக நி நுரைத்தோமன்றே ஆபத நால கண்ட பர நிச்சயத்தை அனவரதம் ஆதரவாய் அபியாசித்தே கேவலமாம் பரபிரம்மஸ்வரூபமாக கிளேஷமிலா ஆனந்தம் பொருந்தி வாழ்வாய் சர்வ நிறைந்த ஈசன் சகலவித ஜீவர்க்கும் நிர்மலமாம் கைலாஷ கிரியின் முன்னம் நிகரற்ற கருணையினால் உபதேசித்த பரிசதுவாய் பரபிரம்மானம் தன்னை பயமரவே நிதாகன எனக்கு உபதேசித்தோம் திரிவிதமா உலகத்தும் இந்த ஜானம் தெரிய மிக அரிதனவே தெரிந்து கொள்வாய் திரிவுறவே முன்னொரு ஒரு பதினாயிரம் வருஷம் மட்டும் இந்த உத்தம மாம்யானத்தை உபதேசித்தான் அருள் வடிவாய் எழுந்தருளும் அம்பிகைக்கு அகில ஜெகநாயக நாம் சாட்சாத் ஈசன் உறவுறவே ஒரு வருஷ பர்யந்தத்துக்கு உத்தம மாம்யானம் இதை உபதேசித்தான் விரிவுறவே விநாயகனும் தன் சீடர்க்கு வெகு வருஷம் இதனை உபதேசம் பறிவுடனே ஹரியும் இதை விரிஞ்சனுக்கு பலகாலம் பார்க்கடலில் உபதேசித்தார் ஒரு பொழுதன் தந்தைக்கு பிரம்ம லோக தூணமில் ஆஞானம் இதை உரைத்தேன் யானம் இருளறவே முன்பொரு கால் நாரதாதிஷிகளுக்கு இதை விரிவாய் இசைத்தேன் நானே இத்திரமாம் பர பிரம்ம ஞானம் தன்னை எளிதாக தெளிவிக்கும் இந்த நூலை மெத்தவுமே குறைவன்றி விரிவும் அன்றி மிக எளிதாயீசனக் குறைத்த வண்ணம் உத்தமனே கருணையினால் உன்னை முன்னிட்டு உலகிலுள் ஓர் யாவர்க்கும் ஹிதமேயாக சத்தியமாயருள் செய்தேன் இந்நூலுக்கு சரியான நூலெவையும் எங்கும் இல்லை தன்னியின் நூல் எனமற்றெந்த நூலும் தடையற்ற ஞானத்தை விரைவில் தாரா அந்நியமான் அடைவேயாக அகண்ட பரஞானத்தை பன்னியையுந் நூலொன்றே சீக்கீரத்தில் பகுப்பற்ற பரபிரம் நல்கும் இன்னவிதம் கேதுவினால் இந்நூலுக்கிங்க இணையான நூலெவையும் எங்கும் இல்லை ஓதியையின் நூலில் உள்ள கவிதை என் கண் உற்ற ஒரு பாதத்துக்கிணையொன்றில்லை மீதியுள்ள பாதங்கள் கிணையேயாக மேவு போருள்ளவையேனும் எங்கும் உண்டோ ஈதலுரா கண்டபர ஜானம் தன்னை விளக்கியிடம் வாக்கு கிங்கிணையேதாகும் ஆதலினால் அதிசயமாம் இந்த நூலை அத்தியம் ஆதரவோடு அவியாசிப்பாய் பல கோடி யாகத்தை பாங்காய் செய்தும் பல கோடி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தும் உழைவோடு பெற்ற பல இதனில் உள்ள ஒரு பாதம் படித்த பல திணையேயாக நிலமேவோ இந்நூலின் கவியின் கண்ணே நிர்மலமாய் நிகழ்கின்ற இரண்டு பாதம் சலியாது படித்த பலன் தனக்கீடாக சகலபுவி தான பலம் சாற்றலாமோ அரிதான இந்நூலின் கவியின் கண்ணே அதிசயமாயமைவுற்ற மூன்று பாதம் சரியாக படித்து வரும் பலன் தனக்கு சகல வித தானமுமே சமானமாக பரிவாக இதனிலுள்ள கவிதை ஒன்றை படித்த பலன் தனக்கிணையாயவையும் இல்லை ஒரு காலமேனும் இதன் அனுபவத்தை உற்றதனால் பெரும் பேறு குவமை உண்டோ இத்திரமாம் இந்நூல் தாற்பரியம் தன்னை இயல்பாக கேட்டுணர சத்தனினும் நித்தமுமே சத்தையுடன் நியமமாக நிருமலமாம் இந்நூலை படித்த அஸ்திரமாய் படிப்போனோ மகண்ட ஜானம் அடைவாக அடைந்ததனால் முத்தன அவன் சத்தியமே ஆதலினால் அனைத்தும் தள்ளி சந்ததமும் இந்நூலை அபியாசிப்பாய் சகலவித தானமுடு தர்மம் தள்ளி சகலவித தீர்த்தமுடு ஸ்தலமும் தள்ளி நிகிழவித ஜபமுடனே தபமும் தள்ளி நிகிழ மகா மந்திர தந்திரமும் தள்ளி திகழ்வு தேவதைகள் அனைத்தும் தள்ளி தேவதையின் பூஜனைகள் அனைத்தும் தள்ளி அகிலவித நூல்களையும் தூரத் தள்ளி அனவரதம் இந்நூலே அபியாசிப்பாய் சகலவித சரியைகளும் தூர சகலவித கிரியைகளும் தூரத் தள்ளி யோகமுமே தூர தள்ளி சாங்கியமும் தூரத் தள்ளி பக்திகளும் தூர தள்ளி பாவனையும் தூரத் அகிலவித நூல்களையும் தூர அனவரதம் இந்நூலே அபியாசிப்பாய் வெகு விதமா மதங்களையும் தூர தள்ளி மதிகளையும் தூரத் சகலவித இரகசியமும் தூரத் தள்ளி சகல ருடை சேவையுமே தூரத் புண்ணியமும் தூர நிகில மகாபாக்யமும் தூர அகிலவித சம்சயமும் தூரத் அனவரதம் இந்நூலே அபியாசிப்பாய் சகலவித பாடமுமே தூரத் தள்ளி சகலவித பழக்கமுமே தூரத் தள்ளி நிகிலவித உலகமுமே தூரத் தள்ளி நிகரற்ற குருவையுமே தூரத் தள்ளி இகபரமென்றிருப்பதெல்லாம் தூரத் தள்ளி இதரமென நினைப்பதெல்லாம் தூரத் அகிலவித சம்சயமும் தூரத் அனவரதம் இந்நூலே அபியாசிப்பாய் இந்நூலே பரபிரம் இதனைத்தானே இனிமையுடன் எப்போதும் அபியாசிப்பாய் பன்னூலை படித்ததனால் பெரும் பேரென்ன பானுவின் முன் பல ஒளியால் பலனும் உண்டோ செந்நூலீதொன்றினையே செம்மையாகுடன் சந்ததமும் அபியாசிக்கில் என் நூலின் பலன்களும் ஈதொன்றினாலே எய்தியிடம் இதிலிறையும் ஐயம் இல்லை இந்நூலால் அத்தியாசம் அனைத்தும் நீங்கும் இன்னூலால் ஆவரணம் அனைத்தும் நீங்கும் இன்னூலால் கண்டபரம் உண்டாம் இன்னூலாலம் அனைத்தும் நீங்கும் இன்னூலால் அநாதிபப பந்தம் தீரும் இன்னூலால கண்டபர இன்னூலால் இத்வைதம் அனைத்தும் நீங்கும் இந்நூலால் அத்வைத்தம் ஒன்றே தோன்றும் தீரும் இந்நூலால் பரமான சுகமே சாரும் இந்நூலால் பாசமெல்லாம் நசிப்பதாகும் இந்நூலால் பரமபதம் கிடைப்பதாமே மனந்தனிலே இந்நூலின் பொருளை யோர்ந்து மதித்திட நல் விற்பத்தி மறுவாதோனும் தினம் தவிராதிதனை ஒரு காலமேனும் திருடமான நியமமுடன் படிப்பானாகில் அனந்தவித ஜென்மத்தில் அனுசரித்த அகங்களெல்லாம் அஜன்மம் தனிலே நீங்கி கனம் தவிர கண்ட பர பூத்தம் பரவடிவே ஆவன் நன்னோன் மறுவியதன் ஒரு காலேனும் மற்றதனை கேட்போனும் முக்தனாவன் சரிவரவே நிதமிதனை படிப்போனுக்கு சமமாக ஜகந்தனிலே யாரும் இல்லை அரியவனே ஆதலினால் அலந்த நூலின் ஆதரவே செய்யாமல் அனைத்தும் தள்ளி நிர்மலமாம் இந்நூலே முமுட்சுவெல்லாம் நிதந்த விராதபியாசம் செய்ய வேண்டும் சாற்றியிடும் இந்நூலே சாஸ்தீரங்கள் சகலத்தும் சாரமதாம் சித்தாந்தம் கான் வெற்றுமையில் இந்நூலே வேதாந்தங்கள் வேதங்கள் அனைத்துக்கும் சித்தாந்தங் கான் போற்றியிடும் இந்நூலே பூர்ண போதம் பெரியோரின் சித்தாந்தம் கான் ஏற்றியிடும் இந்நூலே இணையொன்றற்ற எமதீசன்யம கருளம் சித்தாந்தம் கான் சகலவித குக்யத்தும் குக்யம் கீதே சாரங்கள் அனைத்திற்கும் சாரம் கீதே அகிலவித உலகத்தும் அறிய தீதே அத்தியந்த திசையமாம் பொருளும் கீதே நிக்கிலவித சம்சயமும் தவிர்ப்பதீதே நிச்சலமாம் நிச்சயமும் அழிப்பதீதே இகழ்வு தரும் துவைதமெல்லாம் தொலைப்பதீதே இருமையில்லா சகஜநிலை இசை பதீதே மாதவனே வெகுவிதமாய் விளம்பி என்ன மண்ணுலகில் வெண்ணுலகில் எவ்விடத்தும் சாதகமாம் நூல் இதுதான் சார்பதற்கு சாலவுமே அரிதாகும் சத்தி வேதமுடு ஸ்மிருதி காச மாதே வெகு விதமாம் நூலுக்கும் சாரம் ஈதே ஓதியையின் நூலுக்கு சமானமாக ஒரு நூலும் உலகத்தில் எங்கும் இல்லை முன்னொரு காலின் தந்தை உலகில் யாரும் முக்தராயின் நூலால் முடியா நிற்பர் என்ன மனம் தனில் ஐயம் இசைந்தோனாகி இதை திருடி பார்க்கடலில் எரிந்தான் பின்னர் அன்ன செயல் அறிந்துடனேயான சிந்தீ அலைகளினால் தீரத்தில் ஒடுக்கப்பட்ட இன்னதனை கொணர்தலுமே என்னை நோக்கி எனது பிதா மற்றுமிக முனிவு செய்தான் அன்று முதல் யானந்த உலகம் விட்டு அதிசயமாம் கேதாரஸ்தலமடைந்தே இன்றுனது பக்தியினால் இந்த நூலை யாவர்க்கும் ஹிதமாக இசைக்கலானேன் அன்றியமே நிற்பொருளை அறிவதற்கு அறிந்தபடி அதிகாரி கரைவதற்கு துன்றிய இவ்வுலகத்தில் யாரும் இல்லை தூய பர போதம் மிக அறியதன்றோ அத்தியந்த அதிசயமா கண்ட ஜானம் அப்படியே இந்நூலும் அதிசயம்தான் அத்தியந்தம் அதிசயமாம் இந்த நூலை ஐயமர அறிபவனும் அதிசயம்தான் அத்தியந்தம் அதிசயமாம் இந்த நூலை அருளுடனே அறைபவனும் அதிசயம்தான் அத்தியந்த அதிசயமாம் இந்த நூலை ஆதரவாய் கேட்பவனும் அதிசயம்தான் மாதவனே இந்நூலை கேட்க தக்க மா சற்ற மாணாக்கன் அறியனாவன் சாதகமாம் சத்குருவும் சாலவுமே அறியனாவன் வேதமுரா இந்நூலின் புத்தகத்தை பெற்ற மெத்தவுமே எல்லாம் பக்குவமாய் பாவங்கள் அனைத்தும் நீங்கி இலகியதன் சொரூப நிலை இசையத்தக்க இனி பிறவா முடிவான தான் சலனமெல்லாம் அரணிக்கு அகண்டமாக்கும் சக்தியுள்ள இந்நூலை சாரலாகும் மலினமுரா இந்நூலை சார்ந்தோருக்கு மறுபிறவி என்றுமில்லை மகேசனானே இவ்விதமா மகிமையுள்ள இந்த நூலை யாவர்க்கும் ஹிதமாக அருளினாலே திவ்ய எழுந்த ஈசன் திகழ் உறவே முன்னமென செய்தான் அவ்விதமேன் யானுமிதை கருணையாலே அழுத்த முற நிதாகனின குபதேசித்தேன் செவ்வியதாம் இந்நூலை சேர்வோரெல்லாம் பரபிரம் ஆவர் புகழ்வதெல்லாம் புகன் ரனன் யான் இனி எங்கேனும் போதுமென் அறிபு முனிவன் புகழோடு மகிமை நிதாகன் கேட்டு மகிழ்வு மிகுந்த பாஷ்பம் கூர்ந்து மிகவும் மெய் வீ மெத்தவுமே வினயமுடன் வணங்கி ஏத்தி பகரலுற கண்டமுமே தழுதழுத்து பரவசனாய் இவ்வசனம் பகர்கின்றானால் அரியவுனா பெருமையுறும் பூத்தம் பெற்ற ஆசிரியன் எனது திருட கருணையாலே சிறியமதி பொருந்தியையான் சிறுமை நீங்கி சின்னமிலா கண்ட பரிபூர்ணமானேன் பெற அரிதான் தரிசனத்தால் பிறவிதில் பெறுவதெல்லாம் பெற்றோ நானே செய்வதெல்லாம் தேசிகள் திருடமான ஒரு வசன மனநம் கொண்டேன் பாசமெல்லாம் நீக்கி பரமானந்தம் பற்றின நாய் பரபிரம்மஸ்வரூபமானேன் ஆசினுன்பம் அனைத்தும் நீங்கே அகண்ட சுகம் நின் கருணை என்னே பேசியதில் அணுவேனும் ஐயம் இல்லை பெரியோயினின் பெருமை இதை என் சொல்வேன் யான் கருணையினால் நின் உபகாரத்தின் கை மாறி உலகத்தில் எங்கும் இல்லை குருபரனே உனது பயபாத போதை குறித்தடி ஏன் அனந்தவித வணங்கல் செய்வேன் பறிவுடனே வணங்குதலும் உபசாரம்தான் பரமார்த்த தசையிலொரு வணங்கலுண்டோ சர்வமுமே பிரம்மமலால் பரமார்த்தத்தில் சாருமொரு பேதமுமே இல்லை என்றே பேசிகனின் கருணையினால் யானைந்த திவ்யமாம் சுவானுபவ திருஷ்டி தன்னில் பேசியிடும் நானுமில்லை நீயும் இல்லை பெருமையுடன் பேசிய இந்நூலும் இல்லை பாசமுறும் ஜீவனிலை ஈசன் இல்லை பகுப்புற்ற பார்முதலாம் ஜகத்துமில்லை ஆசிரிய அகிலமுமே அகண்டாகார மான பர பிரம்மலாதயலேயில்லை குருவரனின் கருணையினால் யானடைந்த கூறுபடா கண்டபர திருஷ்டி தன்னில் சர்வமுமே பரபிரம்மஸ்வரூபமல்லால் சர்வமென பிரிதாக சிறிதும் இல்லை பிரம்மமென சர்வமென வேறு வேறாய் பேசிய இப்பலவிதமாம் சொல்லவும் இல்லை ஒரு பொருளும் ஒரு காலும் எங்கும் இல்லை உள்ளதெல்லாம் உணர்வுருவாம் பிரம்மம் ஒன்றே வீகமுறத் தொற்றியிடும் அகம் விற்தி வெகிர்முகமாய் தொற்றியிடும் ஹிதம் விற்தி தீகமுதல் அகமென்னும் துவைத்த விற்தி திகசாட்சி அகமென்னும் சாட்சி விற்தி ஏகபரம் அகமென்னும் அகண்ட விற்தி இவ்விதமாம் விற்திகளேதொன்றும் இன்றே சோகமுரா சுத்தபரஸ்வரூபமொன்றே சுயஞ்சோதி வடிவாக ஜொல்லிக்குதந்தோ நீ நருளால் என் மனதில் நிகழா நின்ற நிகிழவித பேதமும் கணத்தில் நீங்கே இன்னதனியம்ப ஒன்னா கண்டமான என் சொரூப நிஷ்டையினை யான அடைந்தேன் பன்னியதில் அணுவேனும் மையம் இல்லை பரகுருவே என அன்போடிரைஞ்சியேத்தி தன்னுடைய சகஜநிலை தன்னில் நன்னோன் தடையறவே சுகமாக தனித்திருந்தான் அரிய சிவன் கருணையும் அவ்வடிவேயான ஆசிரியன் கருணையம் இங்கடைந்தோருக்கே திருஷ்யமாம் ஜீவபர ஜகத்தின் தோற்றம் தினையளவும் திகழாமல் உடனே நீங்கி பிரிவு பெற கண்டபர நிஷ்டை கூடும் பேசியது சத்தியமே என்று கந்தன் உரிய பரமார்த்தத்தை ஜெய்கீஷ்யர்க்கு ஓதிய வார கிளர்க்கும் உரைத்தான் சூதன் அகில பூரணமான பரம்பொருள் அன்றி அந்நியம் இல்லை அனைத்துமே நிக்கில பூரணமான பரம்பொருள் நீயதேயன நிர்ணயம் ஓதலும் சகல நூலினும் நூலிது மெத்தவும் சாரமின்றி தன்மேன்மையுரைத்தலும் புகழமானந்தாண்டவமாடனம் பூரணே சன்னகஸ்வரூபமே புகழோமானம் பூரணே சன்னகஸ்வரூபமே நம் பூரணே சன் அகண்டஸ்வரூபமே முப்பத்தி அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்